நேர்களுக்கு வணக்கம் சமய சமையல் பகுதிக்காக உங்கள் அலை மேலும் நம்ம இன்னைக்கு செய்ய போறது ரமலான் சிக்கன் கறி செய்ய தேவையான பொருட்கள் சிக்கன் இரநூத்தி ஐம்பது கிராம் வெங்காயம் அரை கப் தக்காளி அரை கப் காஞ்சி மிளகாய் மூணு பச்சை மிளகாய் ரெண்டு மிளகு ஒரு ஸ்பூன் தனியா ஒன்றரை ஸ்பூன் கருவேப்பிலை தேவையான அளவு கொத்தமல்லி தேவையான அளவு பொடி அரை ஸ்பூன் பிளஞ்சலம் ரெண்டு பட்டரை அஞ்சு லவங்கா அஞ்சு செகண்ட் பதம் தேங்காய்ப்பால் ஒரு கப் பசுவதம் தேங்காய்பால் ஒரு கப் எலுமிச்சம்பழம் ஒண்ணு உப்பு ருசிக்கேற்ப தேங்காய் எண்ணெய் தேவையான அளவு செய்முறை நம்ம முதல்ல ப்ரீ ப்ரப்ரேஷன்ஸ் எல்லாம் செஞ்சு வச்சிருவோம் வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி வச்சுப்போம் தக்காளி பொடியை கட் பண்ணிடுவோம் பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணிப்போம் இஞ்சி இடிச்சு வச்சுப்போம் பூண்டியோ பொடியை கட் பண்ணி வச்சிருவோம் எலுமிச்சம்பழம் ஜூஸ் எடுத்து வச்சிருவோம் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு அந்த ஸ்பைசஸ்லாம் வதக்கி எடுத்துருவோம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வச்சு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிப்போம் தேங்காய் அது பிரிஞ்சி எலை பட்டை லவங்கம் ஏலக்காய் அதை போட்டுட்டு அதை வதக்கிட்டு மிளகு காஞ்ச மிளகா தனியா கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மஞ்சிப்பொடி மேலே போட்டு ஆரட்டம் வந்துட்டு மிக்ஸியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை அரைச்சி வச்சிருப்போம் இந்த மசாலா வந்து சிக்கன் நல்லா மஞ்சள் படி போட்டு கிளீன் பண்ணி வச்சுட்டு அந்த சிக்கனில் இதை போட்டு அந்த மசாலாவை போட்டு நல்லா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற வச்சிருவோம் ஊற வச்சுட்டு அப்புறம் ஸ்டவ் பற்றி வச்சுட்டு இன்னொரு பாத்திரத்தில் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சம் சோம்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டுட்டு வெங்காயத்தை போட்டு வதக்கிப்போம் அப்புறம் பச்சை மிளகா போட்டு வதக்கிடுவோம் அப்புறம் இடிச்ச இஞ்சி பூண்டு துண்டு எல்லாம் போட்டு வதக்கிட்டு அப்புறம் தக்காளி போட்டு வதக்கிடுவோம் தக்காளி நல்லா வதங்கினதும் இந்த சிக்கன் எடுத்து அதில் போட்டுவிடுவோம் எல்லாம் இந்த ஸ்பைசஸ் எல்லாமே கலந்து அதில் போட்டுட்டு நல்லா டாஸ் பண்ணி விட்டுருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி ஊற்றிடுவோம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா வேக விடுவோம் தண்ணி ஊற்றிட்டு இந்த செகண்ட் பாதம் தேங்காய்பால் ஊற்றிடுவோம் ஊற்றிட்டு கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும்ட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுட்டு உப்பு இந்த டிஷ்க்கு தேவையானாலும் உப்பு மிக்ஸ் பண்ணிட்டு கொதி வரட்டோன்ட்டு இந்த ஃபஸ்ட் பதம் தேங்காய் பால் ஊற்றிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு எலுமிச்சம் சாறு கலந்துருவோம் மேலே பிழைஞ்சி கலந்துட்டு ஒரு ஸ்பூன் தேங்காய் நான் எடுத்து நடுவில் ஊற்றி நல்லா கலந்து விட்டோம்னா நல்லா நறுமணமாக இருக்கும் சுபமான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி ரமலான் சிக்கன் கறி தயார் இது ட்ரான் ஸ்பெஷல் உங்களுக்காக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒருவர்களையும் மீண்டும் சந்திப்போம்